تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين فقال رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان ليأتي أحدكم قبل موته فيقول له مز يهوديا أو نسرانيا أو كما قال عليه الصلاة والسلام அழக அருளாளனும் அன்புடைய அனுப்பி வைக்கப்பட்ட நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நதிமார்கள் தீர்க்க அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களே சந்தோஷங்களே மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்டிய முகமது அணைகளை கல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லதியர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக தினைத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் யாரே எடுத்துக்கொண்டோம் என்றாலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையான சிக்கல்கள் பிரச்சனைகள்ல தன்னுடைய எதிர்காலம் எந்த முறையில அமையும் அந்த பெரிய கவலையில தான் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக படிக்கக்கூடிய பள்ளிக்கூடிய பள்ளிக்கூட மாணவனிலிருந்து மிகப்பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆழ்ந்த கவலையில பெரிய யோசனையில இருக்கின்றார்கள் படிக்கக்கூடிய மாணவன் அவன் தன்னுடைய படிப்பை பற்றி யோசிக்கின்றான் அந்த நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நான் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வியை தள்ளி விடுவேனா அவன் தனக்கென்ற ஒரு லட்சியத்தை முன்னால் வைத்து அந்த லட்சியத்தை என்னால் அடைய முடியுமா அல்லது அதுல தோல்வியை தள்ளி விடுவேனா என்று எத்தை ஒரு வியாபாரி எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி விவசாயி எடுத்துக் கொண்டோம் என்றால் மழை செய்தாலும் அவருக்கு கவலை மழை பெய்ய அகற்றாலும் அவருக்கு கவலை தேவையான நேரத்தை அவருக்கு மழை தேவை தேவையான நேரத்தில் அவருக்கு வெயில் தேவை வெயில் தேவையுடைய நேரத்தில் மழை பெய்தால் அப்போதும் அவருக்கு கவலை மழையுடைய வேலையில் வெயில் அடித்தல் என்றால் அப்போதும் அவருக்கு கவலை வெள்ளம் வந்து விடமோ காற்றழுத்து விடமோ என்னுடைய விவசாயத்துடைய நிலைமை என்னாகிவிடும் அவர் ஆழ்ந்த கவலையில தான் இருப்பார் அதே போன்றுதான் ஒரு உத்தியோகம் செய்கிறார் அவரை எடுத்துக் கொண்டோம் என்றால் ஜப் பறி போய்விடுமோ தெரியாது எப்பொழுது இந்த கம்பெனியை மூடி விடுவாங்க தொழில் செய்யக்கூடியவர் ஒரு ஆட்சியாதனை எடுத்துக்கொண்டா அவர்கள் குறைந்தபட்ச உலகத்தில் ஐந்தாறு வருஷம் தான் ஆட்சி செய்வாங்க அதற்குள்ளாடி அவர்களுக்கு பெரிய மண்டை இது அதற்குள்ளாறு அவர்களுக்கு பெரிய தடை இது இந்த ஐந்து வருஷமும் என்னால் ஆட்சி செய்ய முடியுமோ தெரியாது முன்னால இந்த நம்பிக்கையில் தீர்மானம் அது இது வந்து என்னுடைய ஆட்சி இடையிலேயே அதற்கு முத்துப்புள்ளி வைக்க வேண்டி வந்துவிடுமா என்று ஆட்சியாளன் அவனுடைய ஆட்சியை பற்றி வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை பற்றி பெண்களை எடுத்துக் கொண்டோம் என்றால் அவர்களுக்கு ஆகப்பெரிய கவலை ஒரு இரண்டு மூன்று பெண் குழந்தைகள் என்றால் அவர்கள் நினைப்பது இந்த எப்படி கரை சேர்த்துவது இவர்களை எப்படி கொடுத்து விடுவது இவர்களுடைய வாழ்வை எவ்வாறு ஏற்படுத்தி விடுவது எதை என்று சொன்னால் உலகத்திலுள்ள அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சில திட்டங்களை வைத்து எதிர்கால செயல்பாடுகளை அதை அடைவதற்காக வேண்டி கவலைப்படுகின்றார்கள் முயற்சி செய்கின்றார்கள் பாடுபடுகின்றார்கள் மேலான பெரியார்களே கனவான்களேஷர்களே ஆனால் ஒரு சிலர் இரவு செல்லக்கூடியவர்கள் தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வயதும் சென்று கொண்டிருக்கின்றது என்னுடைய மகனும் தெரிவனாகி என்னுடைய மகனும் தெரிவனாகி எனக்கு நலையும் வந்து விட்டது இத்தகைய வயதும் சென்று விட்டது என்னுடைய முடிவு எவ்வாறு அமையமோ தெரியாது என்னுடைய முடிவு நல்லதாக அமையுமா என்னுடைய முடிவு கெட்டதாக அமையுமா நான் மரணிக்கக்கூடிய வேலையில் கனிமாவுடன் மரணித்த அல்லது அதற்கு மாற்றமான விருப்பம் என்ன உலகத்திற்கு வந்த அனைத்து மரணிக்க வேண்டும் அவர்களுடைய முடிவு நல்லதாக உலகத்தில் எவ்வளவு தான் வணக்கங்களை செய்து அவருட்டால் அமல்கள் அந்த வணக்கங்கள் அவருக்கு அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார் அவருக்கும் அந்த மத்தியில் ஒரே ஒரு அந்த அளவுக்கு நெருங்கி இருப்பார் ஆனால் அல்லாஹுடைய அமலின் அமலாக அவரை அமல் செய்து அவர் நரசத்தில் நுழைந்து வருவார் என்று நபி அவர்கள் சொன்னார் அதனால தான் அல்லா கூறுகின்றான் முள் உலகத்தில் உள்ள அனைத்து மூலிநாளர்களை பார்த்து கூறுகின்றான் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய வேலையில் தக்குவாவுடன் வாழுங்க மரணிக்கூடிய வேலையில் முஸ்லிம்காலாக மரணிங்கும் உலகத்தில் நீங்க வாழக்கூடிய காலகத்தில் உண்மையான தக்குவா அங்கே பயந்து நடக்கக்கூடியவர்களாக வாழுங்க மரணிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணியுங்கள் மரணியுங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹூ குறிப்பிடுகின்றான் ஒரு மனிதனுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரங்களும் அனைத்து சொத்துக்கள் செல்வங்களும் கிடைத்து அவன் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் அவனை விட மிகப்பெரிய நச்சுவாளே உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்றான் அது மிகையாக அவருக்கு மாற்றமாக மரணிக்கிறாரவருடன் ஈமானுடன் அவருக்கு முடிவு நல்ல ஏற்படுகின்றது இவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர் இவர்தான் அல்லாஹுடத்தில மிக உயர்ந்த அந்தத்தை பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது வீரான பெரியார்களே கணவான்களே சகோதரே அதனால தான் உலகத்தில் உள்ள நல்லறியார்கள் அதில் திரு அவர்களுக்கு தொடர்ந்து வைத்துவிடு நான் வேளையில் அதிகமான விரும்புகிறாங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது மரணிக்கோ அரச மரியாதை எனக்கு கிடைக்கும் அதில் அவர்களுக்கு முழு விசிறு ஆட்சி கொடுக்கப்பட்டிருந்த உனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களில் என்னை ஆக்கிவிடவாயாக நல்லோர்களில் என்னை அவர்களுடைய அந்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் உடனடியாக சஜிதாவினை வீழ்ந்து விளகின்றார்கள் நீண்ட சரித்திரம் வீழ்ந்து அவர்கள் கேட்ட முதலாவது பல விதங்கள்ல எங்களை சோதனை செய்வான் எங்களை சித்திரை வரை செய்வான் அவனுடைய சோதனைகள் தாண்டி விடாமல் நாங்கள் மீண்டும் மனம் மாறிவிடக் கூடாது அதனால நமக்கு பொறுமையை தந்துவிடு எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக இஸ்லாமியர்களாக தேவையாக அந்த முஸ்லிம் வந்த முதல் சீனே அவர்கள் அதனால தான் நபி அவர்கள் அடிக்கடி கேட்பாங்க நேரு பின்னால நீ நம்மை வலிகரித்து விடாதே நேரம் வழியில் மஞ்சளுக்கு பின்னால உனக்கு விருப்பம் இல்லாத வழியில் எங்களை ஆக்கிவிடாதே அதற்காக செல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துவாவை கேட்பாங்க ஏன் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு எந்த முறையில் அமையும் யாருக்கும் தெரியாது அதனால தான் சகாபாக்கள் கூட மனை போன்று செய்தவர்கள் அல்ல கொடுத்ததை நூற்றுக்கு நூறு அவர்களுக்கு கூட எவ்வளவு செலவழித்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க குழந்தும் அவர்கள் தாராளமாக செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க சரித்திரம் எல்லாம் நாம் மறந்திருக்க அடுத்தவர்களுக்கு உழவு கொடுத்திருக்கிறார்கள் தனக்கு முழுமையான ஆடை இல்ல அடுத்தவர்களுக்கு ஆடையை கொடுப்பார்கள் இருப்பதற்கு வீடு இல்ல முழு வீட்டையும் தோட்டத்தையும் அல்லாவுக்கு கடக்க கொடுத்தார்கள் செலவு செய்துலா குறிப்பிடுகின்றே இருக்கும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கும் அண்ணகம் ராஜ்யம் சந்திக்க போகின்றேன் நான் என்னுடைய அண்ணா சந்திக்கவிருக்கின்றேன் சந்திக்கவிருக்கின்றேன் என்னுடைய முடிவு எந்த முறையிலே அமையும் என்று அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது என்றால் இரண்டாவது இருபதாவது நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டுடைய நிகிப்பெரிய மகான் நிகிப்பெரிய அறிவாளி என்று கோ கோபல்ல நண்பரே தான் மரணிக்க கூடிய வேலையில் முஸ்லிமாக ால் இஸ்லாமியனாக மரணிச் சேர் என்றால் நாயை விட நான் தான் திறந்தவன் என்று பதில் சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய ஆசிரா அவர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்து ஒரு நாள தொழுது ஒரு யாத்தியின் செய்துவிட்டேன் என்று அவர்கள் கல கூடவும் வணங்கினார்கள் ஒரே மா தன்னுடைய காலங்கள் கூறியதல்ல குறிப்பிட்ட நேரங்கள் செய்வதற்கும் அவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்ல மரணம் வரும் முறைக்கும் நீங்க வணங்கிக் கொண்டே குறிப்பிட்ட காலத்தில் வணங்குவதல்ல குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட எலும்புகள் இருக்க வேண்டும் அந்த நிலையில் நீங்க அதற்கு மாற்றமாக சந்தர்ப்பம் ஒரு நேரம் வரட்டும் கொஞ்சம் பெண்களாக இருக்கிறோம் அனுபவிக்கணும் நாற்பது வருஷ நாங்கள் யோசிப்போம் என்றும் ஒரு சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்துக்கு தொடர்ந்து பழகிக் கொண்டிருந்தார் என்றால் பார்வையாகவே இருந்து அதிகமாக கெட்டதாகத்தான் இருக்கும் வணக்கத்திற்கு பழகு என்றார் என்றார் செய்து வந்த அந்த அமல் வணக்கத்தின் மூலமாக அவருடைய முடிவை அல்லாக்கும் நல்லதாக மாற்றிவிடலாம் மேலான பெரியாரளே அன்பிற்கு கனவான் கணேஷ் அவர்களே அஜாரத்தன் அபி அவங்க சொன்னாங்க முகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னமல் கவாத்தியில் மனிதனுடைய அமல்கள் அது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அவனுடைய முறியை வைத்து அவனுக்கு சிக்கல்கள் நம்மை எச்சரித்தது மாதிரி அந்த வலியுறையும் சிக்க கூடாது அவனுடைய சதிப்பு சென்னையும் சிக்கிவிடக் கூடாது எந்த அளவுக்கு என்றால் உயிர் பிரிகின்ற வரைக்கும் அவன் மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அல்லாட்ட சவால் விட்டு வந்தவன் அல்லவாடத்தில் உன்னுடைய அடியார்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எல்லா குறைந்த மாணவர்கள் உனக்கு நன்றி உடையவர்களாக நீ பெற்றுக் கொள்ள மாத்தா என்று அல்லஹர சவால் வந்தவன் நடிவுடைய செல்வான மனிதர்களுடைய அவன் ஓடி மனிதனை வழிபடுத்திக் கொள்ள இருப்பான் மரணத்துடைய நேரம் உரைக்கும் ஒரு விடயத்தை எழுதுகின்றார்கள் மன்னிக்க கூடிய வேளையில் அவனுடைய பாப்பாவுடைய தோற்றத்துல வருவான் வலது பக்கமாக மரணிக்க வருக்க வைத்தேன் உன்னை ஆளாக்கிறேன் உனக்கு அவைவைகள் எல்லாத்தையும் செய்தேன் நான் உன்னுடைய தந்தை கூறுகின்றேன் முதியன் நீ ஒரு யூதனாக மரணித்துவிடு எழுது பக்கமாக அவனுடைய தாயுடைய தோற்றத்தில் மீண்டும் நான் உன்னை சுமந்து உன்னை வளர்த்தேன் உன்னை தாயாட்டை பால் உட்டி நான் வளர்த்தேன் தாய் நான் கூறுகின்றேன் மரணி என்று அந்த வலது பக்கமாக உள்ள அவனுடைய முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கிதாபு எழுதப்பட்டிருக்கின்றது அவன் மனம் வைக்கக்கூடிய வேலையில் கோருவான் மூர்த்தி மரணித்துவிடு மதித்துவிட என்று கூறிக்கொண்டே இருப்பான் அதற்கு சான்றாக அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவு கொண்டதற்கு பின்னால கேட்டார்கள் என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தான் நீ ஊறுவனாக நீ கிழ்த்தவனாக மரணித்துவிடு என்று என்னை பார்த்து சொன்னான் நான் சொன்னேன் இன்னும் இல்லை நான் சொன்னேன் என்னால் அவ்வாறு மரணிக்கவே முடியாது சொன்னுடையுடைய அந்த ஹதீச என்னுடைய கையால நான் எழுதியிருக்க அதே ஹதீசை எழுதின எந்திரத்திலேயே வந்து நீ என்னை வழிபடுக்க பார்க்கலாயா அதனால நான் உன்னுடைய வழியில உன்னுடைய சரியில் சிக்கல்ல கூறிக்கொண்டே இருந்தேன் என்பதாக அந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களே கனவான் அவள் யாரையும் விட்டு வைக்கவில்லை பெரும் பெரும் அதாவது அனைவர்களுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அவன் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றான் இமாம் எவ்வளவு தோற்றுவித்து அவர்களுடைய தெரிந்ததற்கு பின்னால் நான் இல்லை ீர்கள் கேட்டதற்கு சொன்னான் அகமது நீங்க தப்பிச்சு நீங்க தப்பி விட்டீர்கள் என்று கூறி கொண்டிருந்தான் சொன்னேன் உயிர் எதுவரைக்கும் தெரியாதோ அது வரைக்கும் உடைய கதை நடந்து கொண்டுதான் இருக்கும் நான் கட்டவே இல்லை என்று கூறி கொண்டிருந்தேன் என்று வாழ்நாளையும் அதே போன்று அளவுக்கு இறைவனுடன் நெருக்கம் இருந்த அறிவ கூட அந்த சேத்தான் விட்டு வைக்கவில்லை என்றால் பாவ கடலில் மீழ்சி இருக்கக்கூடிய நானோ அல்லது நீங்களோ இந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வாறு அவனுடைய வலையில் தங்களை பாதுகாக்க முடியும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே அதனால முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தொழிலை முயற்சி செய்வது வியாபாரத்தில் முயற்சி செய்வது முயற்சி செய்வது வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் போன்று நல்லவர்களாக இருந்தால் மலக்குமார்கள் வருவாங்க நம்முடைய மரணத்துடைய வேலையில் இறங்குவாங்க அவனுக்கு அவனுக்கு உறுதி செய்வாங்க அவனுக்கு கல்வியை கேட்டாங்க ஒரு அழுக்கு குளிப்பு கடமையாக இருக்கு பெருந்தொடக்க கடமையாக இருக்கு அவர் அந்த பெருந்தொடக்குடன் குளிக்காமல் படுப்பதை பற்றி என்ன குறிப்பிடுகின்றீர்கள் எனக்கு மிகவும் விருப்பமானது அல்லது குறைந்தபட்சம் அவர் ஒன்று செய்து கொண்டு படுப்பது தான் எனக்கு மிகவும் விருப்பமானது வேறொரு உபாயத்தில் வருது அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை யாவது கழுவி அது ஆக குறைந்த அளவு குளிப்பது மிக சிறந்தது அதுவும் அவர் உணவு செய்து கொள்வது அதுவும் முடியாவிட்டால் அந்த மருமஸ்தானத்தை நடைபெறுகளை சொன்னார்கள் பெரு தொடரன் அவருக்கு மரணம் வந்துவிட்டது அவருக்கு பக்கத்தில் மலைக்குமார்கள் வர அதனால அவருடைய முடிவு கேட்ட நான் ஆசிபடும் அதனால தான் என்னுடைய விருப்பம் என்ன யாராவது கடமையா கேட்டால் குடித்துக் கொள்வது நல்லது என்று இருக்கக்கூடிய வேலையில மலக்குமார்கள் எப்படி வருவாங்க de nada சுத்தமாக இருக்கணும் பெருந்து விட்டும் அதாவது பெருந்து அவசரமாக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் வேண்டும் இரவு அப்படி குடிப்பது கஷ்டமாக இருந்தால் குறைந்தபட்சம் உடனடியாக குடித்துவிட வேண்டும் அதற்கு மேலான குளிக்காமல் இருப்பதற்கு சரியாக்களை யாருக்கும் அனுமதி கிடையாது மேலான பெரியார்களை கணவான்களே சகோதர்களே அதனால மலக்குமார்கள் வர வேண்டும் என்றால் நாம் சுத்தமாக இருக்கணும் உருவோடு அதிகமாக மௌத்தை நினைத்து சொல்ல இருக்க வேண்டும் நபியவர்கள் சொன்னாங்க அஸ்துதுவ ஜிக்ர ஹாஜிமில லஜாத இலிவங்களை அளைசெயும் குத்தே எரிந்து வர கூடிய மௌஸை ஞாபகம் செய்து கொண்டே रहिएங்க நீங்க மௌஸை நினைச்சு கொண்டே இருந்துங்கடா உங்களுடைய மூளைவு நல்லதாக அமையும் மீண்டும் சொன்னாங்க நீங்க कब्रகளை அடங்கிரச்ச கூடியவர்கள அரகாமிலே சென்றார்க அவங்களுக்கு salam சொல்லுங்க அவர்களை சந்திங்க இ ஆரம்பத்துல நான் சரீரசெய்திருந்தேன் குந்து நஹைதுக்கும் அன்சியாரத்துல குபூ அந்த நான் கபிப்பதற்கு அந்த அவர்களுக்கு சேவைகளை முறையிடுவதாக சந்திப்படுத்தும் அவருக்கு கவலை செய்வதில் அவரை அடக்குவதில் அவரை புதுவிப்பதில் அந்த ஞாபகம் வரும் நல்ல அமல்களை கூறுவார் முடிவு நல்லதாகும் மேலான பெரியார்களே அன்புக்குரிய கனவான் கணேஷன் அவர்களே ஆனால் இங்கு நாம் பார்க்கலாம் நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயுத கணக்கில் இருக்கிறார்கள் காலை முதல் மாலை வரைக்கும் பாவங்களை தப்புகளை தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் விசேஷமாக இரு நாடுகளுக்கு செல்கின்றார்கள் எவ்வளோ வியாபார நோக்கமாக யூரோப் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றார்கள் அங்கே சென்று இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்ல இவர்களை அறிந்தவர்கள் யாரும் இல்ல பாவங்களை செய்து கொண்டிரு கடந்த காலங்கள் நடந்தது கிடைச்சா மாதத்தில் போய் அதாவது அவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய பகிர்ந்த முறையில் பாவம் செய்வதற்கு தடைசியமான அந்த நாட்டில் போய் ஒரு வாரத்தை கிடைக்கிறாங்க விழுந்தவுடன் அந்த மூணு பேர் அவனை கிட்ட காதல சொன்னாங்க பக்கத்தில் கூட நீ வந்து நீ மதுப வீர தாங்க அங்கே சூரத்தில் இருந்து கொண்ட அவனுடன் தெரிஞ்ச அந்த பெண்ணை அடைத்து நீண்ட பக்கத்தில் மற்ற இடத்துல அவனுடைய பெண் அதே நேரத்தில் உயிரும் தெரிந்து விடுகின்றது பெரியார்களே அன்புக்குரிய கனவாங்கலை தகவல்களே இஸ்லாமிய நாட்டில வாழ்கிறாங்க முஸ்லிம்களுடைய நாட்டில் வாழ்கிறாங்க இஸ்லாமிய முறைப்படி வாழல்ல அவர்களுடைய பெண்ணுடன் பழகி பல நாட்களாக அந்த பெண்ணுடன் அவன் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றான் கொஞ்ச காலத்தில் அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில் ஏதோ சந்தை சத்திரம் ஏற்பட்டு பெரிய இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிறாங்க முஸ்லிம்களுடைய நாட்டில் வாழ்கிறாங்க இஸ்லாமிய முறைப்படி வாழல அவர்களுடைய ஏற்பட்ட நிலைமையை பாருங்க அதே மாதிரி இன்னொரு அவன் படிக்க செல்கின்றான் ஒரு மேற்கத்திய நாடுகள் நாட்டிற்கு அங்கே சென்று பெண்ணுடன் பழகி பல நாட்களாக அந்த பெண்ணுடன் அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் கொஞ்ச காலத்தில் அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மத்தியில ஏதோ சந்தை சத்திரம் ஏற்பட்டு அவள் அவளை விட்டு வருகின்றான் ஆனால் இவனால அவரை தெரிய முடியல தேதி அறிந்து கொண்டு ஒரு கிழப்பு போன வேலையில அங்கு கேள்விப்படுகின்றான் அந்த பெண் அந்த இடத்துக்கு வருவார் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் வருவதற்கு தாமதமாக கடைசி நேரத்தில் அந்த பெண் வந்தவுடன் அந்த பெண்ணுடைய கால விழுந்து அந்த அதே அவனுடைய உயிரும் தெரிந்துவிடுகின்ற ஆங்கான கருத்திரங்கள் பாவத்திற்கு பழகளுக்கு அவர்களுடைய முடிவையும் அல்லா அதே மாதிரி ஆசிவைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு தான் நாங்கள் பார்க்கலாம் அதே போல இன்னொரு அரபு நாட்டில் பள்ளியிடம் வாங்கு கொள்ளக்கூடியவர் அல்லாஹும் ஒவ்வொரு நாளும் நல்ல தடவை அல்லாஹைய மேலே ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு நாட்டில் வாங்க சொல்ல போகின்றார் அதிகமான முஸ்லிம்கள் ஒரு ஐந்து அல்லது ஏழு வீதம் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கிங் வீடு மினாரா உடனடிய விருப்பத்தை அந்த பெண்ணிடத்தில் தெளிவுபடுத்துகின்றார் கைப்படித்து அவளை திருமணம் அதே சிலத்தில அந்த பெண்ணுடைய மேல் மாறியில ஒரு அறை இருந்தது அந்த அறைக்கு ஏறி கொண்டிருந்த அதிலிருந்து கீழே விழுந்து அவர் இறந்து விடுகின்றார் பல்லேல பாமனை கொண்டவா ஆனால் அவருடைய முடிவு மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கணேஷ் அவர்களே பயம் ஏற்படல்ல அச்சம் ஏற்படல்ல அல்லாட்ட அதே போன்ற ஒரு நிலைமையல்ல ஆயிரக்கணக்கான இன்சிடன்ட் நிகழ்ச்சிகள் எங்களுக்கு முன்னால தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது பெரியார்களே கனவான்கணேஷ் அவகோர்களே ஆனா யோசித்தோங்க ரொம்ப குறைவோ நாங்க பார்க்கலாம் கூட நபியுடைய காலத்துல வகையை எழுதி கொண்டிருந்தால் அதாவது அப்துல்லாஹிபோஜி நபியுடைய சகாபாக்கள் ஒரால் ஆனால் அவருடைய முடிவு அவர் முழுசெட்டாக மரணித்திருக்கின்றார் அதற்கு ஜஹ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் அல்ல வேறொரு திருமணம் முடிச்சிருந்தாங்க ஒரு அவர் சொன்னார் நீக்கணங்கியது நல்ல மார்க்கொள்ளி அதனால இன்றைய சிலாத்தை விட்டு நான் மாறிவிட்டேன் என்று அவர் அதே நிலையில ஏற்பட்டதாக வாழ்க்கையில் தவறுகளையும் அவர்களுடைய முடிவையும் அல்லா ஏற்படுத்தி என்று சொல்லு வேலையில அமர்படுத்தப்படுறாங்க முதலாவது ஆர்யத்து குரான் உள்ள அந்த பாதகர்களுக்கு அந்த அனுநாயக்காரர்களுக்கு அல்ல போதும் என்ற வாத்தான் முதல் சொத்து இரத்தம் விழுகின்றது அந்த புறான் இந்து குறிச்சுடைய பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதன் அனுமதியெல்லாம் நன்கூட்டப்பட்டு மனைவி கணவன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தலைவர் முகமதை நான் சந்திக்க போகின்றேன் என்று அவங்க சொன்னாங்க என்னுடைய கணவன் குரான் ஓடிக்கொண்டிருக்கிறாரு என்னுடைய கணவன் குரான் ஓடிக்கொண்டிருக்கிறாரு ஆட்சியிருக்கின்றான் என்றால் உலகத்திலே யாரே பெருமைய பேர புகழ நாடாமல் உலகத்தை நாடாமல் கண்மூடி எவர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆஸ்திரா என்ற ஆழத்தை ஓடிக்கொண்டே இருந்தாங்க அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று வேளாண் பெரியார்களே அன்றைக்குரிய கனவான் மிகப்பெரிய அறிவாளிகளில் ஞானிகளில் ஒருவர் இந்த இந்த நல்ல அந்த செய்து வாங்க தெரிந்திராண்டணக்கானத்தான் சொ அவர்கள் முந்தி கொள்ள சொல்லி வேளாண் பெரியார்களே வங்கடேஷ் அவர்களே ஆக இந்த மாதிரியான முறையில நல்லவர்களுடைய உயிரும் தெரிந்திருக்கின்றது குரான் கொண்ட நிலையில் முழு செய்து பள்ளிக்கு நறுந்து கொண்டிருந்த நிலையில் நிலையில் நம்முடைய செய்த நிலையில் போதை இருந்த நிலையில் குடிப்பை கூட குளிக்க முடியாமல் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்த வேளையில் அதே வாகனத்தில் ஏற்பட்டு குடி நிலையில் அவர்களும் மரணத்தை தருவியிருக்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்தாலும் அமையும் மவுத்து வந்துவிட்டது என்றால் என்னுடைய நிலையை அமையும் நான் எப்படி அல்லாஹை சந்திப்பேன் என்ற அந்த சிந்தனையில் நாம் வாழ்வதுடன் அதற்குரிய தயாரிப்புகளை அடிக்கடி செய்து கொண்டே ஏற்பட்ட அந்த அழகான முடிவுகளைப் போன்று அல்லா நம்முடைய முடிவு ஏற்றி அந்த அமைப்பில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் நம் அனைவர்களுக்கு